நிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் தன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்லவனீதம் தத்துவ விளக்கப்படலாம் பொன்னம்பல சுவாமிகளின் உரையின்படி நூற்றி பாடல் பஞ்சினை ஊழித்தி போல் பலஜன்ம விவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞானத்தழல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சிதாகாமியான் கிட்டாமல் விட்டுப்போகும் ார் விதேக முக்திங்கிறது பரிபூர்ணமாக கர்மங்கள் நாசமாகிறது பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சு தீக்கிறான் பிராரப்த கர்மம் முடிஞ்சவுடனே அடையப்படுகிற முக்திக்கு பேரு விதேக முக்தின்னு பேர் ஞானியினுடைய திருஷ்டியில ஜீவன் முக்தி என்றோ விதேக முக்தி என்றோ ஒன்றும் கிடையாது லோக திருஷ்டியில சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில ஜீவன் முக்தி விதேக முக்திங்கிறத சொல்லுகிறோமே தவிர ஞானியினுடைய திருஷ்டியில பந்தமே மித்யா மோக்ஷமபி மித்யா அதனால பஞ்சினை ஊழித்தி போல் பலஜன்ம விவித வித்தாம் விவகாரத்தில் நம்ம இதுவரைக்கும் சஞ்சித ஆகாமி பிராரப்தம் உபதேசத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னதுனால சஞ்சித கர்மமும் நாசமாகி விடுகிறது ஆகாமி கர்மமும் ஞானத்தினால நாசமாகி விடுகிறது பஞ்சினை ஊழித்தி போல் பலஜன்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞானத்தழல் சுட்டு வெண்ணீராக்கும் எல்லாம் ஞானம் வந்து சஞ்சித கர்மாவை நாசம் பண்ணுகிறது ஆகாமியம் ஆமாம் ஆகாமி கர்மா அப்பி நஷ்ய ஆகாமி கர்மனாம் ஞானி நாம் சம்பந்தோ நாஸ்தி இதெல்லாம் தத்துவபோதத்தில் பார்த்துருக்கோம் ஆகாமி கர்மா நஷ்யதி ஆகாமி கர்மமும் அழிந்து போகிறது ஒருவேளை ஆகாமி கர்ம பலன் கிடைக்கிறது அப்படின்னு வச்சா கூட ஞானி நாம் சம்பந்தோ நாஸ்தி விஞ்சின பிராரப்தத்தின் வினை தீரும் பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சு விடுவார்னு சரி அப்போது ஞானியினுடைய ஆகாமி கர்ம பலன் இருக்கே அதில் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களெல்லாம் வந்து யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த பாடல் பாடுறது இதுவும் தத்துவபோதத்தில் சொன்னது தான் வந்து இந்த இவருடைய வியாக்கியானத்தில் வந்து சிலதெல்லாம் உங்களுக்கு புரியாத அம்சத்தை மாத்திரம் கேளுங்கோ நான் ஏற்கனவே அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் எந்த அம்சத்தில் புரியலையோ அது மாத்திரம் கேளுங்கோ அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறேன் மற்றதெல்லாம் நான் அப்படியே சொல்லிக்கொண்டே போறேன் அப்படித்தான் இதுவரைக்கும் பண்ணிருக்கோம் நாம பொறுமையார் பிராரத்தத்தை புஷிக்கு நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழி ஏதென்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெல்லாம் கை கொள்வாரே பொறுமையால் பிராரப்தத்தை புஷிக்கு நாள் செய்யும் கர்மம் இப்ப பிராரப்தத்தை வந்து பொறுமையோடு அனுபவிக்கிறான்னு அர்த்தம் பொறுமைனா என்ன அர்த்தம் பொறுமைங்கிறது வந்து சுவாவம் பொறுமைங்கிறது வந்து விவேகபூர்வக பிரவருத்தி கிடையாது ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு பிராரப்தத்தை அனுபவிக்கிறது பொறுமைன்னு சொன்ன பொறுமைங்கிறது ஏதோ கஷ்டப்பட்டு தாங்கிக்கிறது இல்லை வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பொறுமை வந்து விவேகபூர்வமா அபியாசம் பண்ற பொறுமை திதிக்ஷே ஆனா வேதாந்தம் படித்த பிறகு தத்துவஜான நிஷ்டை எல்லாம் உண்டான பிறகு ஏற்படுற பொறுமைங்கிறது சுவாபாவிகம் சொல்லப்போனா அவனுக்கு நாள் செய்யும் கர்மம் பிராரப்தத்தை அனுபவிக்கிற காலத்தில் இவன் கர்மா பண்றான் விவகாரத்தில் கர்மா பண்றான் பிராரப்தத்தினாலே கர்மா பண்றான் மறுமையில் தொடர்ந்துடாமல் மறுபடியும் அது பண்ணாமல் இருக்க வேண்டுமானால் மாண்டுகும் வழிென்றால் இதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி ரெண்டாவது பக்கத்துல நூத்தி டாபிக் ஒரு பெரிய டாபிக் அது நானா சரீரங்கள்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டுருக்கு அதெல்லாம் படிச்சு பாருங்க புரியலேன்னா கேளுங்க பொறுமையால் பிராரப்தத்தை புஷிக்கு செய்யும் கர்மம் பிராரப்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவனுடைய சரீர சேஷ்டையினால் பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாம் இருக்குது அதில் புண்ணிய பாபமெல்லாம் இருக்குது ஏதாவது நடந்து போகிற போது எது யாரு மிதிக்கலாம் அதனால் பாபம் வரலாம் நல்ல காரியம் பண்ணினால் புண்ணியம் வரலாம் சாஸ்திரத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் புண்ணியந்தான் அந்த புண்ணிய கர்மாவோட பலனை யார் அனுபவிப்பா அவனுக்கு தான் புண்ணிய பர்மாவன் கர்மாவனுடைய பலன் கிடைச்சதுனால பண்ணக்கூடிய அதிகமான புண்ணியங்கள் பூஜை பண்ணுறதோ யாத்திரை பண்ணுறதோ மற்ற காரியங்கள்லாம் பண்ணுற புண்ணியமோ அதெல்லாம் யாருக்கு போகிறது புண்ணியம் பாது பாபமும் நடக்கலாம் புண்ணியமும் பண்ணக்கூடும் புண்ணிய பாபம் ரெண்டுமே மறுமையில் தொடர்ந்துடாமல் முக்தி திசையில் போட்டிருக்கார் புசிக்கும் நாள் மாத்தி போடுறார் பொறுமையால் பிராரப்தத்தை மறுமையில் புசிக்கும் நாள் மறுமை திசைங்கிறார் மறுமைங்கிறது வந்து சொர்க்கலோகத்துக்கு போகிறதெல்லாம் கிடையாது மறுமைங்கிறது ஜீவன் முக்தி தசான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் அவர் தொடர்ந்துடாமல் தொடர்ந்துடாமல் அது வந்து அவருக்கு அது போய் சேராது மாண்டு போகும் வழி ஏது என்றால் அது கேள்வி அதெல்லாம் தொடர்றது இல்லை அது எப்படி அழிஞ்சு போகிறது அப்படின்னு கேட்டால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அல்பமானவர்கள் ஞானியினுடைய மகிமையெல்லாம் தெரியாமல் இந்த வாழ்க்கையினுடைய பெருமை எல்லாம் தெரியாமல் இகழ்பவர்கள் ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் விநியோகம் பண்ணப்படும் சில பேருக்கு இந்த போர்ஷன் வர்றவோ மாத்திரம் நம்பிக்கை வராது சாஸ்திரத்தில் அது எப்படி இதுதான் நம்முடைய புத்தியை வச்சிருந்து பேசுறதுன்னு பேர் நம்முடைய புத்தியில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது எட்டு விதமான தோஷம் சொல்கிறது சாஸ்திரமெல்லாம் அப்பட்டத்துவம் அப்புறம் மாந்தியம் இது மாதிரி நிறைய சுவார்த்தம் பத பலவிதமான தன்மையுடையது நம்முடைய புத்தியில் தோஷங்கள்லாம் அதனால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் ஞானியினுடைய பாபமெல்லாம் அவருக்கு போயிடும் இகழ்கிறவங்களுக்கு அவர் செய்கிற பாபமெல்லாம் போயிடும் அறிவுளோர் அறிந்து அறிவுள்ளவர்கள் இதனுடைய மகிமை அறிந்து பூஜித்து அறமெல்லாம் கை கொள்வாரே அறம்னா புண்ணியங்கள் எல்லாம் அவர்களுக்கு போயிடும் பண்ணுற புண்ணியம் ஞானியை பூஜை பண்ணுறவங்களுக்கு போகும் ஞானி செய்த பாபம் ஞானியை இகழ்பவர்களுக்கு போய்விடும் ஆகையினால ஆகாமி கர்மத்தை மூணு ஆகாமி கர்மம் ஞானத்தினால அழிஞ்சு போகும் ஒன்று இல்லை ஆகாமி கர்மத்துக்கான பலன் அவருக்கே வர்றதுனாலும் அவருக்கு அதில் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைன்னா அந்த கர்மம் என்ன ஆகும்னு கேட்டால் ஸ்துதி பண்ணுறவனுக்கு புண்ணியம் போகும் நிந்த பண்ணுறவனுக்கு பாபம் போகும் அப்படி சொல்லி ஆகாமி கர்மத்தினுடைய புண்ணிய பாபத்தினுடைய தன்மையை பற்றி சொல்லியாச்சு ஆகையினால இவருக்கு ஆகாமி கர்மம் சஞ்சீத கர்மாவும் அழிஞ்சு போச்சு பிராரத்த கர்மாவும் அனுபவிச்சு தீத்து விடுறார் ஆகாமி புண்ணிய பாபமும் ஸ்துதி பண்றவனுக்கும் நிந்த பண்றவனுக்கும் போய் சேருகிறது அதுக்கு பிறகு என்ன ஆகிறது அதனால வேதா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஜீவன் முக்தனுக்கு மறு ஜன்மா கிடையாது ஜீன்முக்தர்க்கு மறுபிறப்பு இன்று என்று வேதம் முரசின் மறுமை என்றதை ஜீவன் திசை என்றாம் நாங்கள் அப்படி அர்த்தம் சொல்லிருக்கோங்க தீயால் அவித்தையாம் உடல் நீராகும் பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழும் அந்நேரம் மீரம் உலை இரும்புண்ட நீர் போல் துரியமாய் விபுவாய் நின்றூபத்தில் இறந்து போமே தெளிவா சொல்றார் எப்படி ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கள்லாம் நாசமாகிறது என்று இந்த விதேக முக்தியினுடைய தன்மையை சொல்றார் அரிய விஞ்ஞானத்தியால் அரியன்னு சொன்னா கிடைப்பதற்கு அறிய சூர்லபா கீதையில அதனால கிடைக்கிறது மெய்பொருளை பற்றிய ஞானம் பாரமார்த்திக வஸ்து அர்த்தம் மெய்னு சொன்னா என்ன அர்த்தம் பாரமார்த்திக வஸ்து பிரம்மன் அரியன்னு சொன்னா துர்லபமான ஞானம் அர்த்தம் கிடைத்தற்கானம் கிடைக்காது ஏன்னா மனுஷன்மா கிடைக்கணும் அப்புறம் முமுட்சுத்துவம் கிடைக்கணும் அப்புறம் நல்ல குரு கிடைக்கணும் குரு சொல்றது அறவுரையா ஒத்துக்காம பூர்ணமா நம்ம விசுவாசம் வைக்கணும் இத்தனையும் சேர்ந்தா தானே நிஷ்டை ஏற்படும் ஆகையினால அரிய மெஞ்ஞான தீயால் மின்ஞானமே தீ மிஞான தீயால் அது ஞானமேவோ அக்னிஹி ஞான அக்னி ஞானம்ச்சா அக்னிச்சே அதனால அரிய விஞ்ஞானத்தீயால் அவித்தையாம் உடல் அவித்தையா உடல்னா காரணசரீரம் அஜானஸ்வரூபமான காரண சரீரம் உடல் நீராகும் அழிஞ்சு போகும் அர்த்தம் நீராகும்னா என்ன சாம்பலாக போகிறதுன்னு அர்த்தம் இல்லை அது அழிந்து போய்விடுகிறது அஜான காரணசரீரம் போய்விடுகிறது பெரிய ஸ்தூலமும் இந்த ஸ்தூல சரீரமும் காலத்தால் காலத்தால்னு சொன்னால் அதற்கு நியமித்த காலத்தில் பிராரப்த போகானந்தரம் அர்த்தம் காலத்தினால் அப்படிங்கிறது வந்து காலத்தினால் அழியிறது இல்லை அதனுடைய காலம் முடிஞ்ச பிறகு அது அர்த்தம் காலத்தால் என்பது கரண வுற்பத்திலாம் கிடையாது உருவமயக்கம்னு போட்டிருக்காரு அப்படி அந்த மூன்றாம் வேற்றுமையில் இல்லது காலம் நிறைவு பெற்ற பிறகுன்னு அர்த்தம் காலத்தினால் பிணமாகி விழும் அந்நேரம் அந்நேரம் அந்நேரம் சொன்னால் பிராரப்தம் போகம் முடிஞ்ச உடனே அது அழிஞ்சிடும் உரிய சூக்மம் உரிய சூக்மம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு உரிமை கொண்டுள்ள அந்த சூக்மசரீரமானது உலை இரும்பு உண்ட நீர் போல இறந்து போகும் உலை இரும்பு உண்ட நீர் போல் தண்ணி அந்த இரும்பு நல்லா கொதிச்சிருக்கிறவ தண்ணியை தெளிச்சா என்ன ஆகும்னா அது மாதிரி நாமாப்பி நக்ஞாயத்தையும் பர்திரி அதில் வந்து அந்த மாதிரி சில பேர்லாம் வந்து உலகத்தில் வந்து பழகிறதுல வந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது அது ஒரு வேறு இடத்துல ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லுவார் அதே மாதிரி உலை இரும்புண்ட நீர் போல என்ன சொல்லுவார் சில பேருடைய சகவாசமெல்லாம் உடனே நமக்கு விட்டா போர்ணு ஆகிடும் சில பேருடைய சகவாசம் எல்லாம் கொஞ்சம் தற்காலிகமா இருக்கும் ரொம்ப சில பேருடைய சகவாசம்தான் நன்றாக முத்து போல நிலைச்சு நிற்கும் உத்தம ஜனங்கள் மத்தியம ஜனங்கள் அதம ஜனங்கள்னு சொல்லி உத்தம ஜனங்களுடைய நட்பு வந்து முத்து போல மத்தியம ஜனங்களுடைய நட்பு வந்து தாமரையில் இருக்கிற தண்ணீர் போல அதம ஜனங்களுடைய நட்பு எப்படின்னு கேட்டா இரும்பிலப்பட்ட நீர் போல நல்ல பிராயண உத்தம மத்தியம ஜனாகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு நட்பு பத்தி சொல்ற போது அதாவது துர்ஜன பதத்தி சுஜன பதத்தி நீதிசதத்தில் இருக்கு உலை இரும்பு உண்ட நீர் போல அதாவது நறுப்புல வச்சிருக்கிற இரும்பு அது மேல தண்ணியை தெளிச்சு அது அப்படியே மறைஞ்சு போயணும் அது மாதிரி சூக்ம சரீரமும் மறைந்து விடுகிறது துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் எதில் இதாகிடும்னா துரியமாய் துரியமாயின்னா சுத்த சைத்தன்யம் எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடியது பூர்ணமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தில் சைத்தன்யத்தில் இறந்து போகுமே மறைந்து போய்விடும் மறைஞ்சு போயிடும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து எப்படி மறைஞ்சு போகிறதுலாம் கிடையாது சாஸ்திரத்தினுடைய வாக்கியம் நமக்கு பிரமாணம் அதனால் வந்து அது எப்படி போகிறதுன்னு கண்டுபிடிக்கணும்னா தியானம் பண்ணணும் சமாதி பண்ணணும் யோகி யோகி ஆகணும் அப்போ தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அரிய விஞ்ஞான தீயால் அவித்தையா உடல் நீராகும் காரண சரீரம் ஞானேன நஷ்யதி பிராரப்த போகானந்தரம் ஸ்தூல சரீரம் நஷ்யதி அப்பொழுதே என்னாகிறதுனா அந்த சமயத்திலேயே ஸ்தூல சரீரம் அழிகிற நேரத்திலேயே சூக்மசரீரமும் சைதன்யத்தில் லயமாகி விடுகிறது ஒடுங்கி விடுகிறது அவ்வளோதான் அது சாதாரணமாக சொல்லுவோம் சமஷ்டி சூக்ம சரீரத்தில் ஒடுங்கி விடுறது சொல்லுவோம் சைத்தன்யத்திலே லயமாயிடுறதுங்கிறது நீர் போல துரியமாய் விபுவாய் நின்ற ஸ்வரூபத்தில் இறந்து போமே நமக்கு வந்து இந்த இதெல்லாம் எப்படி அழியிறதுங்கிறதுல தாத்பரியம் இல்லை என்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறதுல தான் தாத்பரியமே தவிர விதேக முக்தி வந்து சத்தியமா மிச்சையான்னு கேட்டால் மிச்சை தான் மிச்சையை போய் விசாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அல்ல சாஸ்திரம் சொல்ற வார்த்தையை அப்படியே ஒத்துக்க வேண்டிதான் இப்போ நான் பிரம்மங்கிறது வந்து சாஸ்வதி யுக்தி அனுபவத்துக்கு பொருத்தமாக இருக்கோம் அதுலதான் நமக்கு தாற்பயம் அப்புறம் வந்து சூட்ச் எப்படி அழகிறது எப்படி அழியறதுங்கிறது நமக்கு தாற்பயம் கிடையாது நமக்கு நான் யாருங்கிற ஞானத்துலதான் பரம தாத்யம் பரம தாத்யம் கிடையாது உத்கிராமந்தி அப்படி சொல்லி இருக்கு அதனால அதை சொல்ற அளவு காலத்தால் என்பது உரு என்றது உருவு மயக்கம் உரிய ஸ்தூல தேகங்களைப் போல லிங்க தேகமும் அநேகமாய் வந்து வந்து நாசமான வன்மையை நாசமான வன்மையை உல இரும்புண்ட நீர் போல் என்றது மீண்டும் ஜெனியாமைக்கு ஓமானம் மறுபடியும் தோன்றாதுங்கிறதுக்கு உதாரணம் ஸ்தூல சூக்ம காரண தேகங்களின் அபிமானிகளான விஸ்வதைஜச பிராஜர்களுக்கு சாட்சியாய் நான்காம் பொருளாதலால் ஸ்வரூபம் துரியம் தேசகால வஸ்துக்களை கடந்த பொருளாதலால் விபு எல்லாம் ஒன்று ஒன்றுக்கு அர்த்தம் துரியம்னா என்ன நாலாவதா இருக்கிறதுனால துரியம் நாலாவது போல இருக்கிறதுனால துரியம் தேசகால வஸ்துவை விபு ஞானியினுடைய பிராணன் வெளியில் கவனமாகாதென்னும் ஸ்ருதியால் சுரூபத்தில் இறந்து போம் என்றார் ஒன்னொண்ணுக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டார் அடுத்தது விஜய முக்தியை பற்றி இன்னும் அடுத்தது சொல்லுகிறது கடமெனும் உபாதி போனால் ககனம் ஒன்றான போல உடலெனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முக்தர் அடிமுடி நடுவுமின்றி அகம்புறமின்றி நின்ற படி திகள் விதேகமுக்தி பதமடைந்திருப்பனென்றும் கடமனும் உபாதி போனால் ககனம் ஒன்றான போல கட்டாகாசம் நஷ்டமானால் ஹட்டம்ங்கிற ஹட்டம்ங்கிற உபாதி நஷ்டமான ஆகாசம் ஒன்றுதான் ஆகாசம் வந்து பிரிக்கப்பட்டது போல இருக்குது அது மாதிரிங்கிறார் கட்டாகாசம் மகாகாசவது கட்டாகாசம் மகாகாசம்ங்கிறதுலாம் கிடையாது இந்த உபாதி போனால் ககனம் போல ஆனார் போல ஆனால் கிடையாது வேற கிடையாது உண்மையிலேதம் கிடையாது ஒன்றான போல உடலெனும் உபாதி போன உத்தரம் முக்தர் உபாதி போன பிறகு உபாதி போன உத்தரம் உத்தரம்னா உபாதி போன பிறகு உத்தரம் பிறகு அர்த்தம் போட்டிருக்கார் உத்தரக்ஷணம் உத்தரக்ஷணம்னா அர்த்தம் போனதுக்கு பிறகு ஜீவன் முக்தர்கள் அடிமுடி நடுவுமின்றி ஆரம்பம் கிடையாது அடின கீழ முடின மேலே நடுன ஆதி மத்தியாந்த ரஹிதகா ஆதி மத்திய அந்த ரஹிதஹா சன்னு அடிமுடி நடுவுமின்றி அகம் புறமின்றி உள்ளு புறம்ங்கிறதுலாம் எந்த அர்த்தத்தை வச்சுன்னு சொல்கிறோம் சரீரத்தை வச்சு தான் சொல்கிறோம் அகில சரீரமும் கிடையாது அகம் புறமுமின்றி அந்தர்பகிஹி கிடையாது எல்லாம் அந்தஹா பகிங்கிறது எல்லாம் உபாதி திருஷ்டியில்தான் அடிமுடி மடி நடுவுங்கிறதும் உபாதி திருஷ்டியில் தான் உபாதியெல்லாம் நீங்கின பிறகு அந்த உபகிதம்ங்கிறது உபாதி திருஷ்டியில்தான் உபகிதம்னு சொல்கிறோம் உபாதியே நீங்கின பிறகு உபமாவது அகம் புறமின்றி நின்றபடி திகள் விதேக பதமடைந்திருப்பர் நின்றபடி திகள் தான் இருந்தபடியே விளங்கான் நின்ற இருந்தபடியே என்னென்ன அர்த்தம் எப்பவுமே இந்த உபாதி வர்றதுக்கு முன்னாடியும் ஒரே வஸ்து தான் உபாதி வந்த பிறகும் ஒரே மாதிரி உபாதி இருந்தாலும் உபாதி இல்லைன்னாலும் ஒரே இதுதான் உபாதியெல்லாம் வச்சுன்னு உபதேசத்துக்காக சொல்றோம் அவ்வளோதான் விளங்கா நின்ற விதேக முக்தி பதம் அடைந்து விதேக கைவல்யமாகிய பதத்தை பெற்று என்றும் இருப்பர் சதா வண்ணமே இருப்பர் சதா இருப்பர்னா என்ன அர்த்தம் ஒரு வார்த்தைக்காக சொல்றாரு என்னமோ வந்தார் போனாருங்கிறது இல்லை அது அடுத்த பாடலில் வரப்போகுது அதனால் இது வந்து ஏதோ ஒரு காலத்தினுடைய அடிப்படையில் இல்லை அதாவது பிரம்ம பிராப்தியானது இரநூத்தி பக்கம் நூற்றி டாபிக் நூற்றி ஏழாவது பாடல் பிரம்ம போல் அன்று கண்டசாமீகர நியாயம் போல பிராப்தப் பிராப்தியாம் என்று சொல்லுகின்றார் அடுத்த பாடலில் சொல்லப்படுறது பிராப்த பிராப்தின்னா நேர்த்தன் ஏற்கனவே இருக்கிறது தான் இருக்கிறதே தெரிஞ்சுண்டோம் அவ்வளோதான் நான் ஆகாசத்தை அடையணும்னு சொன்னால் நீ ஆகாசத்தில் தான்ப்பா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் மனித நிலையை அடையணும்னா நீ மனிதனாகவே இருக்கிறாயங்கிறத புரிஞ்சுக்கோ நீ வந்து திடீர்னு உன்னை வந்து கோழியாக நினைச்சுன்னுட்டேன்னா கோழியாக நினச்சுன்ற உடனே மனுஷனாக புரிஞ்சுக்கோர்னா நீ வந்து கோழியாக நினச்சிட்டு இருக்கிற போது நீ உ மனுஷன்தான் கோழியா உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிற போதும் நீ மனுஷன்தான் நீ மனுஷனாக நினச்சிக்கிற போதும் நீ மனுஷன்தான் அது மாதிரி நான் மனுஷனாக என்னை நினச்சிட்டு நான் பிரம்மன் நான் பிரம்மனாக நினச்சிக்கிற போதும் பிரம்மன் அதனால கோழியாக நினைத்த இந்த திருஷ்டாந்தான் நல்லா மனிதன் வந்து தன்னை கோழின்னு நினைச்சினோடான் கோழின்னோ பூனைன்னு நினச்சுனு விட்டான் யாரோ சொல்லிவிட்டான் அவன் அதனால அவனுக்கு வந்து கோழி கோழின்னு நினச்சின்னு விட்டான் அப்புறம் கொத்தின்ட்டு இருந்தான் எல்லாத்தையும் புழு பூச்சியெல்லாம் கொத்தின்னு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து இல்லைப்பா நீ கோழி இல்லை மனுஷன் சொன்னதுக்கப்புறம் ஓஹோ நான் மனுஷன்தானோ அப்படின்னு மனுஷனாக புரிஞ்சுன்னு விட்டான் அப்போது கோழியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மனிதன்தான் அதே மாதிரி மனிதனாக நினைத்து கொண்டிருக்கிற நான் பிரம்மன்தான் அதை சொல்றதுக்காக சொல்றார் இது என்னமோ புரிஞ்சிச்சு மூணு வருஷம் கோர்ஸ் முடிஞ்சு பத்து வருஷம் ஆகும் தடையறதுக்கு சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாஷம் போலே ாம் பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையினாம் எப்போதும் ஏக்கம் என்றிருந்து வாழ்வாய் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னமோ நம்ம அஜானத்திலேயே உழல்ற மாதிரியும் எல்லாம் பந்தத்தில் இருக்கிற மாதிரியும் சொல்றது வேதாந்த சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கிற போதே பந்தம்ங்கிறதே தோற்றம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம் பந்தமே மித்யா மோக்ஷமபி மித்யா சொல்லிய மகனே சொல்லிய மகனேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாருப்பாங்க நீ நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமா எங்கும் நானாக தெளிந்த ஞானம் என்று முன்னே பிரம்மானுபவம் கூறிய கூறியமைந்தா. ஒரு பாட்டு இருக்குது தெளிந்த ஞானம் நழுவமோ குருவே என்றால் இப்படி வந்தது இல்லையா ஒரு பாட்டு வந்தது அந்த பாட்டை சொல்ற சொல்லிய மகனே என்னத்தை சொல்லிய மகனே மகனேன்னா வந்து புத்திரனே தாத்தியனை பார்த்து சொல்ற சொல்லிய மகனே அப்படி சொன்னியே எங்கும் சூழ்வெளி இருக்க அந்த இதை எடுத்து இவர் கோட் பண்றார் இந்த உரையாசிரியர் சொல்லிய மகனே இல்லாட்டி நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தகுதியுள்ள குணங்களை உடைய மகனே அப்படின்னு நம்மளும் சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் ஆனால் அவர் சொல்கிற உரையாசிரியர் அங்கிருந்து அதை கொண்டு வந்து சொல்கிறார் சம்பிரதாயப்படி நீ நான் என்று இரண்டு இல்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் அதை நான்கிறது நீன்னு கிடையாது பிரம்மசூத்திரத்தோட தொடக்கமே இதுதான் யுஷ்மத் அஸ்மத் பிரத்ய கோச்சரையோஹோ அந்த நீ நான்கிறதே ஒரு தோற்றம் தான் கற்பனை இருக்கிறதெல்லாம் ஒரே வஸ்து தான் நீர் பொருள் ரெண்டாவதாக கிடையாது நானாக தெளிந்த ஞானம்னு சொல்லப்பட்ட அந்த அனுபவம் இருக்கு எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு எல்லா பக்கமும் சூழ்வெளி இருக்கு சூழ்வெளின்னா எங்கும் சூழ்வெளின்னு சொன்னால் எங்கும் நிறைந்த ஆகாசம் எங்கும் சூழ்வெளி இருக்க எவ்விடத்தும் நிறைந்துள்ள ஆகாசம் தான் இருந்தபடியே இருக்க அது ஒன்றுமே பண்ணுறதில்லை நிறவயவா ஏகா அத்வைதா பூர்ணா ஆகாஷ பரந்தூ ஜடா புரியுறதா அது ஏக்கமாக இருக்குது அத்வைத்தமாக இருக்குது பூர்ணமாக இருக்குது ரெண்டு ஆகாஷம் கிடையாது ஒரு ஆகாசம்தான் இருக்குது பூர்ணமாக தான் இருக்குது நிறவயவமாக இருக்குது சுத்தமாக இருக்குது அசங்கமாக இருக்குது எத்தனை லக்ஷணம் ஆகாசத்துக்கு வருது பாருங்க ஆனால் ஜடங்கிற ஒரு லக்ஷணந்தான் தோஷமாக இருக்குது பிரம்மனுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற ஒரே பேதம் என்ன பிரம்மத்துக்கும் ஆகாசத்துக்கும் இருக்கிற ஒரே பேதம் ஆகாசம் வந்து ஜடம் பிரம்மன் வந்து சேத்தனம் அப்படிதான் வித்தியாசம் இது ஜடாகாசம் அதை சிதாகாசம்னு சொல்றோம் இது சிதம்பரம் இது ஜடாம்பரம் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு மண்ணை வந்து தோன்றா கிணறுக்கு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல இப்போ கிணத்துக்குள்ள ஒரு ஆகாசம் புதுசாக வந்திருக்குன்னா அப்படி இல்லை அது ஏற்கனவே அங்கே இருக்கு ஆகாசம் போல போலே அப்படின்னு சொல்லி சொல்லிய மகனேங்கிறது சம்போதனம் எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலேங்கிறது திருஷ்டாந்தம் அதே மாதிரி ஒல்லயாம் ஒல்லயாம்னா ஏற்கனவே சித்தமாக உள்ள பிரம்ம வஸ்து ஒல்லையாம் பிரம்மம் ஒல்லையாம் பிரம்மம்னா சித்தம் பிரம்ம ஏற்கனவே அடையப்பட்ட வஸ்துவான பிரம்மன் நூலால் உற்றது போலே தோன்றும் குரு சாஸ்திர ஏதோ இப்பத்தான் நான் அடைஞ்சேங்கிற மாதிரி தோன்றும் ஆனால் அதுவாகத்தான் நீ அர்த்தம் அதனால ஆச்சரியவத் பசிய கஷ்டிதேனும் ஆச்சரியோ வக்தா குசலோசலப்தா அதனாலதான் இதெல்லாம் சொல்லியிருக்கு அதனால பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் உற்றது போலேனா அடைந்தது போலே தோன்றும் எப்படி க கூப்ப ஆகாசம் வந்தது போலே தோன்றுகிறதோ அதுபோல பிரம்மன்கிறது நான் பிரம்மன்கிறது வந்தது போல அடையப்பட்டது போலே தோன்றும் அதனால் போலேதான் உண்மையில்லைன்னு அர்த்தம் எல்லையில் எல்லையினாம் எப்போதும் எல்லையினாம்னா எல்லையில் நாம் எல்லையில்லாத நாம்னு அர்த்தம் அளவிறந்த அளவிறந்த வியாபகமான பிரத்யேக பின்ன பிரம்மமாகிய நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வாய் எப்போதும் ஏக்கம் தான் ஏக்கம்னு ஏன் வச்சுங்கோ அர்த்தம் சூன்யமற்ற இரண்டற்ற பிரம்மே என்று இருந்து வாழ்வாய் சரி நான் ஏகமாக இருக்கேன் சுவாமி என்ன பண்றது உலகம் தெரியறது பொய் கொஞ்சங்கூட மதிக்காதி பிரம்மன் வந்து சாத்தியத்தினுடைய சித்தி அல்ல சித்தமா இருப்பதன் சித்தி என்பது விளக்கப்பட்டது காணல் நீர் கிழிஞ்சல் வெள்ளி கந்தர்ப நகர் கனாவூர் கனாவூர்லப்பா கனாவூர் வானமை கயிற்றிற்பாம்பு மலடிசை முயலின்கோடு பீணமான் தரிபுமானில் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே ஞானம் மெய் மகனே உன்னை நம்மானை மறந்திடாதே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கைவல்லனவனிதான் தத்துவம் விளக்கப்படலாம் முடிவு பெறுகிறது என்னன்னா சரி நான் வந்து எங்கும் நீக்க வரைந்திருக்கிற பிரம்மன் பிரம்மனா இருக்கேன் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு வித்தியாசம் தெரிகிறது என்ன அத்தனையும் சரியான பொய் நல்லா புரிஞ்சுக்கோன்னு விட்டார் இதெல்லாம் இருள் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையம் வானது நனியது வானம் நனியது உடைத்து திருக்குறள் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு நல்ல சந்தேகமெல்லாம் போய் தெளிஞ்சவனுக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து அப்படின்னா என்ன அடுத்தம்னா இங்கேயே அவனுக்கு பேரின்ப வாழ்க்கை கிடைக்கப்பட்டதாகிறது அங்கே போயெல்லாம் அடைய வேண்டியதெல்லாம் வையத்தின்னா இவ்வுலகத்திலேயே சொர்க்கத்தை அடையப்பட்டதாகிறது இங்கேயே இப்பேரின்ப வாழ்க்கையை பெற்றதாகிறது ஆகையினால எல்லாம் சொல்றார் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே ஞானம் மெய் மகனே உன்னை நம் மறந்திடாதே எத்தனை வந்து மகனே மறந்திடாதே எல்லாம் சத்தியந்தான் பொய்யே இல்லை நான் சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை மௌலிஜி சொல்லுவார் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொன்ன இதில் சொல்கிறான்ல இந்த கோர்ட்டில் பகவத்கீதையின் மீது ஆணையாக அப்படி சொல்ல சொல்கிறதுக்காக பகவத்கீதை பைபிள் என வச்சுருப்பான் அதை தொட்டு சொல்லணும் சொல் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு நான் சத்தியமா சொல்றேன் சரி துவனிய மாத்தினா போச்சு அவ்வளவுதான் அதனால வந்து ஒருத்தர் எழுதிருக்கார் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கான் தமிழ் மென்மையா இருக்கான் அவர் சொல்றார் எந்த வார்த்தையும் பேசுற விதமா பேசினா மென்மை எந்த பாஷையா இருந்தாலும் சரி சம்ஸ்கிருதமா இருந்தாலும் சரி தமிழ் நாம் பிரம்மம் அப்படின்னு எப்படி இருக்கும் சொல்கிற விதமாக சொல்ல நான் பிரம்மங்கிறத கேட்டாலே அலறி அடிச்சின்னு ஓடணும் போல இருக்கு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அது அதனால வந்து சப்தத்தில் ஒன்றும் இது கிடையாது சப்தத்தை வந்து இந்த உச்சரிக்கிற முறையில் தான் இருக்குது யாரோ ஒருத்தர் ஒரு புஸ்தம் எழுதி வச்சிருக்கார் அதை படித்த அதை வந்து டு யு கோ தேர் அப்படின்னா டு யு கோ தேர்ங்கிறது வந்து ரஃபாக இருக்கான் டு யு கோ தேர்ன்னு கூட சொல்லலாமே அது என்ன பெரியது நம்ம தமிழ நாங்கள் தாங்கள் அங்கே போகிற இவர் என்ன பண்ணுறாருனா இங்கிலீஷ் பேசுகிற போது இவர் ரஃபாகிடுறார் தமிழ் பேசுகிற போது இவர் வந்து மென்மை ஆய்க்கிறார் அப்படிலாம் கிடையாது எந்த பாஷையும் நம்ம பேசுறத பொறுத்திருக்கு அதனால் நம் ஆணை மறந்துடாதே என் மேல் நம் ஆணைன்னா நான் நம்மேல் ஆணை என்னுடைய என் மேலே நான் ஆணைய விட்டு சொல்கிறேன் சம்பிரதாயத்து குரு சம்பிரதாயத்தின் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் இதை வந்து எவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் அதுக்கு தான் சத்தியத்தை கொடுத்துன்னு வந்து பேசிட்டு இருப்பான் ரொம்ப நேரம் வேதாந்தம் பேசினதுக்கு பிறகு சுவாமி இதெல்லாம் சரிதான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறதுன்னா அதுதான்ப்பா ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறேன் அதுதான் அப்படித்தானே இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எல்லாம் புரியுறது சுவாமிஜி மித்தியாதான் சந்தேகமே இல்லை ஆனால் நமக்கு மாத்திரம் சில விஷயங்கள் சத்தியமாக உட்காந்துருக்கும் அது மாதிரி அந்த சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பெருசாக பேசிகிட்டே இருக்கும் அது ஏன்னா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்கு அதெல்லாம் நான் மித்தியா சொல்லிவிட்டேன் சந்தேகமே இல்லை என் விஷயத்தில் ஒரு நாலஞ்சு இருக்கு அதை மாத்திர நான் வந்து அதை மித்தியா சொல்ல முடியலன்னா அது எப்படி மித்தியா சொல்கிறப்போ ஓ சரீரம் மனசு புத்தியை நான் மித்யான்னு சொல்லி டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஓ மனசு புத்தி மித்யா சரீரம் மித்யா ஜெகத் மித்யான்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அகங்காராதி தேக பிரபஞ்ச பிரபஞ்சம் முழுவதும் மித்யா அப்புறம் வாஸ்தவம் ஒத்துக்கிறேன் ஆனாலும் இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதான் சொல்ல முடியும் காணல் நீர் எல்லாம் சொல்றாரு எத்தனை பாருங்க தாய்மான் பாட்டுல ஒன்று இருக்கு இந்திரஜாலம் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் எமக்கு சந்ததமும் தோன்றங்கிறார் ஒரு பாட்டு இருக்கு இந்திரஜாலம் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் எமக்கு சந்ததமும் தோன்றங்கிறார் எப்பொழுதும் தோன்ற பாட்டை கோட் பண்ணி எடுத்து படித்து பாருங்கள் தாய்மாரி பாடல் போட புத்தகம் இருக்குல்ல புஸ்தம் இருக்குது அதனால் அதை போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த பாட்டை எடுத்து கோட் பண்ணி பார்க்கலாம் நல்ல பாட்டு காணல் நீர் ஒன்று கிழிஞ்சலில் வெள்ளி கிழிஞ்சலில் வெள்ளி காணல் நீரெல்லாம் பிரவிற்த்திக்கு ஏத்து கந்தர்ப நகர் இது ஆக திடீர்னு பார்த்தா மேகத்தில் பார்த்தா மேலே பார்த்தா ஏதோ ஒரு நகரம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போகலாமான்னு கூட தோணும் ஆக என்னால் அது கந்தர்வ நகரம்னு பேர் கந்தர்வ பட்டணம்னு பேர் அது வந்து இப்படி திடீர்னு பார்த்தா ஒரு மேகமெல்லாம் சேர்ந்து மேலே பார்க்குற போது அது ஒரு ஏதோ ஒரு நகரம் இருக்கிற மாதிரி அங்கே எல்லாம் ஜனங்கள்லாம் போகிற மாதிரி ஏதோ ரெண்டு பஸ்ஸு கூட மூவ் பண்ணுற மாதிரி தோணும் அதுக்கு பேர் கந்தர்வ நகரம்னு பேர் அது போய் கொஞ்சம் நேரத்தில் கலைஞ்சு போயிடும் பெரிய காத்தடிச்சா போகும் அப்புறம் கனாவூர் கனாவூர்னா கனவில் கனவுல எல்லாம் கூட எனக்கு கூட நேற்றுக்கு ஏதோ ஒரு கனவு வந்து கனவில் பார்த்தா ஏதோ பிராணி ஹீலிங் நான் பண்ணுற மாதிரி ஆமாம் அது நமக்கு எதையோ பார்த்துட்டு போகும்போது இருக்குது நமக்கு எதோ அப்படி வர்ற மாதிரி இருக்குது இப்படின்ன ஒன்று என்னமோ வர்ற மாதிரி இருக்குது நமக்கு எது அப்படி ஆகிடுமோ ஏதோ இப்படி இப்படி இப்படின்னா அப்படி இந்த பிராணனை வந்து இப்படி இப்படின்னா வந்துட்டே இருக்கும் தடவினா ஆகாசத்தில் பிராணன் வரும் உண்மைதான் அது நல்லாவே தெரிகிறது வாஸ்தவம் தான் அது பிராணி ஹீலிங் சாகரத்துக்கு நேரம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம் அதாவது எனக்கு தெரிஞ்சு பிராணி ஹீலிங்கெல்லாம் ரொம்ப பண்ணவங்களாம் சீக்கிரம் இந்த பிராணிக்கு இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா நானும் பார்த்தேன் ஒரு பேரை பார்த்துட்டேன் யாரெல்லாம் இதில் தீவிரமாக இறங்கினாங்களோ அத்தனை பேர் அவுட்டு ஆமாம் அதில் கனாவூர் க சொப்ன பிரபஞ்சம் வான வானம் மைன்னு சொன்னால் ஆகாசத்தில் இருக்கிற அழுக்கு ஆகா தலமலினம்னு சொல்கிறோமா இல்ல தலமலினம்னு சொன்னால் ஆகாசத்தில் இருக்கிற அழுக்கு ஒரே அழுக்காக இருக்கு இந்த ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆகாசத்துக்கு எங்கே அழுக்கு இருக்கு கயிற்றில் பாம்பு கயிற்றில் பாம்பு கயிற்று பாம்பு தெரிஞ்ச விஷயம் நமக்கு பிரசித்தமான திருஷ்டாந்தம் மலடி செய இதெல்லாம் வந்து பரிபூர்ண துச்சம் அப்படி ஒன்று இல்லவே கிடையாது இதுவாவது பரவாயில்ல மலடியோட செயின்னு ஒன்று இல்லை முயலின் கோடு முயலுக்கு கொம்பு ஒரு ஸ்லோகமே இருக்கு ஒருத்த என்ன பண்ணான்னா காணல் நீரில் குளிச்சானாம் அப்புறம் வந்து ஆகாய தாமரை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டானா அப்புறம் வந்து கையில் வந்து வில்லு வச்சுருந்தானா அது வந்து முயல் கொம்புனால் செய்யப்பட்ட வில்லாம் இவன் யாருன்னா மலடியோட பிள்ளையான் ஒரு ஸ்லோகமே இருக்குது கேட்டிருக்கீங்களோ மிருகத்திருஷ்ணாம்பசி ஸ்நாத்த க புஷ்பகிருத்தேகரேஷவந்தியாசுதோ யாதி சசங்க தனுர்தர அப்படி ஒரு ஸ்லோகம் சுரேஷ்ராஜர் அவர் பண்ணியிருக்காராம் அதனால இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் பண்ணிவிட்டார் அவர் இது இப்படி ஒன்று கிடையவே கிடையாது அதனால க புஷ்பகிருத்தேகர மிருகத்திருஷ்ணாம்பசி ஸ்நாத்த காணல் நீரில் குளித்தான் ஹ புஷ்பகிருத்தேகர ஆகாய தாமரை எடுத்து தலையிலே சூடிக்கொண்டான் ஏஷ வந்தியாசுதா இந்த மலடியின் மகனானவன் சசசங்க தனுர்தரகா முயல் செய்யப்பட்ட வில்லை கையில் ஏந்தி கொண்டு வந்தான் இது வெறும் பதங்களை தவிர ஒரு பதார்த்தமே கிடையாது கேவல பதானி நது பதார்த்தாக அது மாதிரி பீணமாம் தரிப்புமான் நல்ல பீணம்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருத பீணம் பீனம்னா குண்டுன்னு அர்த்தம் பீனோ தேவதத்தகாம்பம் அல்ல மகா குண்டன் அதில் பீனமாம் தரி தரி புமான் அப்படின்னா பெரிய பெரிய ஒரு கட்டை இருக்குது அதில் ஆள் இருக்கிற மாதிரி புமான் இல் இல்ங்கிறது அது மாதிரி காணல் நீரில் கிழிஞ்சல் வெள்ளியில் கந்தர்ப்ப நகரில் கனாவூரில் வானம் மையில் வானத்தில் இல்லை காணலில் நீர் கிழிஞ்சலில் வெள்ளி கந்தர்வ நக மேகத்தில் கந்தர்வ நகர் கனாவில் வரும் ஊர் வானத்தில் மை கயிற்றில் பாம்பு மழை சேய், சே முயலினிடத்து கொம்பு பீனமாம் தரி புமான் தரி புமான் இல்லை பீனமாம் தரியில் புமான் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே எல்லா பிரபஞ்சமும் பொய்யே தீர்கமாக சொல்கிறார் நிச்சய பொய்யே ஞானமே மெய் அதில் இல்லை நீங்கள் அதை சேர்த்துக்கணும் ஞானமே மெய் இந்த வந்து இங்கேயும் அங்கேயும் தூக்கி போடணும் ஞானமே மெய்னா நிறுத்தம் பிரம்மை சத்தியம் இந்த இடத்துல ஞானம்னா விற்பி ஞானம் இல்லை ஸ்வரூப ஜானம் அதனால் ஞானமே மெய் மகனே மகனேங்கிறது முன்னாடி போட்டுக்கணும் உன்னை உன்னைங்கிறதுக்கு அவர் சொல்றார் உன்னைங்கிறது வந்து இத்தன்மையான உனது ஆன்மாவை உனது ஆன்மாவை அறிந்து கொள் அர்த்தம் சத்தியம் நம் ஆனை நம் மேல் ஆனை மறந்திடாதே இதை மறக்காதே ஏகாரம் பிரித்து கூட்டப்பட்டது ஆகையினால சிபோகம் என்னும் அனுபூதியினால் தன்னோடு ஒத்தமையா ஒத்தமையின் நம் ஆனை என்றார் நம்மனைங்கிறது வந்து தன்னை ஈஸ்வரனோட சேர்த்துக்கிட்டு சொல்றானா ஈஸ்வரன் ஆகிய நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு அர்த்தம்ங்கிறார் ஏன்னா ஈஸ்வரனும் நானும் ஈஸ்வரனும் நானும் ஒன்றுதான் நீயும் நானும் ஒன்றுதான் ஆனால் இப்போ ஈஸ்வரனோட தன்னை அபி அபிமானித்து கொண்டு அப்படி சொல்றார் இது நம்முடைய ஈஸ்வரனுடைய ஆக்ஞை வேதத்தினுடைய ஆக்ஞை ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞே அப்படின்னு ஒரு ஸ்லோக வாக்கியம் இருக்கு ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞே ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணைதான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லுவோம் மமைவ ஆக்னே ஸ்ருதி ஸ்மிருதி தத்துவ விளக்க நிறைவு பெறுகிறது கடைசியில முடிக்கிற போது என்ன சொல்லிட்டார் பிரம்மைவ சத்யம் ஜகத் மித்யா ததேவத்வம் தத்வமசீ சமாப்தம் அப்படி சொல்லி முடிச்சுட்டார் ஆகையினால இந்த தத்துவ விளக்க நானும் பூர்த்தி பண்ணியாச்சு இது இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நாம சம்மரியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது வந்து நான் நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு வகுப்புல சொல்றேன் ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்தவே பௌிரீ உய முனல் உதவிக்கோருவிநாயேன் சயுமாரும் காணேன் திருவடீபோற்றி போற்றீசரோரு மூர்பேதவிபாபவா திணாமூர் நம ஓம்ஷாந்திஹரி ஓ